சிறரா செல்வம் போல் சேர்க்கவே என் வீரராக வர்க்கப்புகள் அருள்மிகு காலத்தீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கிறார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரக செய்த ஸ்ரீ சூரிய சதகம் தொடர் உபன்யாசத்தின் உபயோகிதாரர்களான வைசால் திருமதி கே லட்சுமிபாயர் அவர்களே திருமதி அலமேல புருஷோத்தமர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஐந்தாவது ஸ்லோகம் லோட்டன் லோஷ்டாவிசேஷ் சயனதலோ நிசஹீபூத தேக சந்தேகி பிராணித்தவியே சபதி தசதிஷ பிரேட்சமானோ அந்தகாராக நிஸ்வாச ஆயாசனிஷா பரம பரவசோ ஜாயத்தை ஜீவலோக்கோகேன அந்யலோகான் உதயகிருதி கதே எத்திரோ அக்கோ அவதாத் இந்த ஸ்லோகத்திலே ஒரு விசித்திரமான கற்பனையை பண்ணுகிறார் மயூரகவி நிழல் அருமை வெயில தெரியும் சொல்வாங்க வெயில்ல போய் நின்னாதான் நிழலுடைய அருமை தெரியுமா இவர் என்ன சொல்ற சூரியன் தினம் உதிக்கிறதுனாலும் பயணிக்கிறதுனால மறைகிறதுனாலும் நமக்கு அவனுடைய அருமை தெரியல எனக்கு என்ன ஆசை என்ன இந்த சூரியன் எல்லா உலகங்களையும் விட்டுவிட்டு வேற ஏதாவது உலகத்துக்கு போயிடணும் அந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒளி தர்றதுக்காக இந்த பூமிக்கும் இந்த பூமியை சுற்றியுள்ள மற்ற உலகங்களுக்கும் அவனுடைய ஒளி இருக்கப்படாது ஒரு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு சூரியனே இல்லாம இருக்கணும் அப்பதான் நமக்கு சூரியனுடைய அருமை என்னன்னு தெரியும் அப்படின்னு இந்த சுலோகத்தில் சொல்றேன் வீடுகளில் கணவன் வந்து மனைவியனுடைய சமையல ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்போ பொம்பளைக்கு ஒரு ஸ்டேஜில் ரொம்ப கோபம் அதிகமாகி போய் நான் செத்தால் தான் உங்களுக்கு என் அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு பத்து நாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ உங்களால் சமாளிக்க முடிஞ்சதா ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டு சொந்தமாக சமையல் பண்ணலான்னு சொல்லி சாம்பார் எது ரசம் எதுன்னு வித்தியாசம் தெரியாமல் ஊற்றி அடித்தமான் நீங்கள் தெரியாதா அப்படின்பா அது மாதிரி சூரியன் மற்ற உலகங்களுக்கு போய்விட்டால் இந்த உலகத்துக்கு அருள் செய்யாமல் மற்ற உலகங்களுக்கு ஒழிதர போய்விட்டால் இந்த உலகத்தில் உயிரினம் ஒன்றுமே வாழாது நாமெல்லாம் செத்த புணம் மாதிரி புரண்டு கிடப்போம் மூச்சு விடுறது கூட கஷ்டமாக இருக்கும் இந்த தேகமே நமக்கு பாரமாக இருக்கும் அவ்வளவு இன்றியமையாதவன் சூரியன் அதனால் அப்படிப்பட்ட சூரியன் உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் நீங்கள் சூரியன் டெய்லி வர்றதுனால அலட்சியமாக நினைக்கிறீங்க சூரியன் இல்லாம போனா என்ன ஆகுதுன்னு தெரியுமா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்றது ஒரு உண்மையின் பெருமையை விளக்குவதற்கு அதன் இன்மையை சொல்லி உணர்த்துவது அது ஒரு அப்ரோச் இப்போ பதம் பாருங்க லோட்டன்ன லோஷ்டாவி சேஷ்டகா ஸ்ரீத சயனூதேகா இந்த வரியனுடைய அர்த்தம் என்னன்னா நாமெல்லாம் படுக்கையில விழுந்து மண்ணு கட்டிய போலப்போ சூரியன் இல்லைனா அப்படின்ற அந்த சூரியன் இல்லைன்னாங்கிற வார்த்தை எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா இந்த கடைசி வரியிலேப அந்ய லோக்கானு உதயகிருதி கதே அங்க இருக்கு அந்நிய லோக்கான் மற்ற உலகங்களுக்கு உதயகிருதி உதிப்பதற்காக கதே என்றால் போனால் இந்த சூரியன் நம்ம விட்டுட்டு மற்ற உலகங்களுக்கு உதிப்பதற்கு போய்விட்டால் அப்போ உங்களுக்கு இந்த கருத்து முழுக்க விளங்கணும்னா அதில் பிடிக்கணும் முதல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கணும் நாலாம் வரியிலிருந்து ஆரம்பிக்கணும் அந்யலோக்கான உதய கிருத்தி கதையே மற்ற உலகங்களுக்கு அவன் உதிப்பதற்கு போய்விட்டாள் அப்படிங்கிற இதெல்லாம் நடக்க போகுதா என்னைக்கும் அங்கதான் இருப்பான் பகவான் விதிச்ச விதி அதுதான் இது நடக்க போறதுல அனாவசியமா பயமுறுத்துறாரு நீங்க நினைக்கலாம் ஆனா உண்மையிலேயே ஒரு தடவை அந்த மாதிரி ஆயி போச்சு ஒரு புராண கதை உண்டு என்ன அப்படின்னா உத்கலன் என்று ஒரு முனிவர் இருந்தார் இவர் ரொம்ப பயங்கர தொபசக்தி பெற்ற ஒரு முனிவர் ஒரு முறை இவங்க அப்பா இருக்கிற அப்பாவை அவமதிச்சிட்டான் நவகிரகங்கள்ல ஒரு கிரகமாய் இருக்கிற சூரிய தேவன் அவங்க அப்பாவை மதிக்காம அவமரியாதை பண்ணிட்டான் அவர் உகாந்திருக்கிற இடத்துல அவரை கண்டும் காணாம பேசாம போயிட்டான் அவர் பார்த்தார் சரி அவன் ஏதோ ஒரு கவனமா போயிட்டான் போல் இருக்கு இதை போய் பரிசுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாரு ஆனா மகனுக்கு பொறுக்கலை நம்ம அப்பா எவ்வளவு பெரியவர் அவர் அனாயசம் அவமதிட்டு போறான் கல்லு புல்லு மாதிரி அப்படின்னு கோபம் வந்துருச்சு உடனே மற்ற தேவர்களை கூப்பிட்டு இத நியாயம் கேட்கணும்ட்டு வேகமா தேவலோகத்துக்கு போனான் இந்த சமாச்சாரம் இவன் தேவலோகத்துக்கு போறதுக்குள்ள தேவேந்திரனுக்கு தெரிஞ்சு போச்சு உத்கலனுடைய தகப்பனுக்கு பண்ணின அவமரியாதையை சகிக்க மாட்டாமல் உத்கலன் கோபமா வர்றான் என்ன நடக்குமோ தெரியாது நவகிரகங்களையும் சபிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் இப்ப பிருகுமுனிவர் இருந்தார் அவருக்கு பிரம்மாவை சபிக்கிறதுக்கு சக்தி இருந்தது சிவனை சபிக்கிறதுக்கு சக்தி இருந்ததுன்னு சொல்றோம் அந்த மாதிரி ரொம்ப ஜாம்பவான்கள் தபசிலே ஜாம்பவான்கள் உடனே தேவேந்திரன் பார்த்தான் இதை நாம கொஞ்சம் சாஃபன் பண்ணுவோம் அப்படின்ட்டு உக்கள் தேவலோகத்துக்கு வந்த உடனே தட்டா போட்டா சிம்மாசனத்தை விட்டு எந்திரிச்சா நெஞ்சாங்களே கீழே விழுந்தான் அர்க்கம் பாத்தியம் எல்லாம் கொடுத்தா சுவாமி வர வேணும் வர வேணும் நாங்கள்லாம் என்ன புண்ணியம் பண்ணணும்னு தெரியல நீங்க எங்க தேவலோகத்துக்கு திருவடி சாத்தி இருக்கிறீங்க வாங்க வாங்க வாங்கன்னு நெடுத புஷ்பங்களை தூவி தன்னுடைய சிம்மாசனத்தில் போய் அவர் உக்காச்சு வச்சு அவருக்கு அதில் டுவெண்ட்டி கோபம் தெளிஞ்சு போச்சு எப்பவுமே கோபமா இருக்கிறவனுக்கு ஐஸ் வச்சிங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சி போகும் உடனே அவன் சொன்ன உத்கலன் சொன்னான் இந்தாபா இந்த வரவேற்பு சிம்மாசன மரியாதை எல்லாம் இருக்கட்டும் நான் உங்ககிட்ட ஒரு நியாயம் கேட்க வந்திருக்கிறேன் எங்க அப்பா எப்படிப்பட்டவர் ஏழு உலகங்களையும் அசமிக்க வைக்கக்கூடிய தபஸ் பெற்றவர் இந்த சூரியன் இந்த மாதிரி அலட்சியப்படுத்திட்டான் இவனை என்ன செய்யலாம் சொல்லு நீ சொல்றதை நான் செய்யறேன் அவன் உடம்பெல்லாம் பார்த்து பாட்டா பிஞ்சு போகும்படி பண்ணட்டுமா அவனுக்கு வெளிச்சமதி இல்லாமல் பண்ணட்டுமா அவன் அந்த பதவி எப்படி டிஸ்மிஸ் பண்ணட்டுமா அப்படின்னு ஆகும் அப்போ தேவேந்திரன் சொன்னா சுவாமி நீங்க நினைச்சா என்னையும் முப்பத்தி மூணு கோடி தேவர்களையும் நவகிரகங்களையும் ஒன்னும் இல்லாம பண்ண முடியும் அதை யார் மறுத்த சந்தேகம் உண்டா நாங்க தாங்கவுமா சுவாமி யோசனை பண்ணி பாருங்க நாங்க தாங்க முடியுமா அப்படின்னு அவர் கோபம் இன்னும் கொஞ்சம் இறங்குச்சு ஆனா அதுக்கு மேலே உத்கலனுடைய கோபத்தை தணிவிக்கிறதுக்கு தேவேந்திரனுக்கு சக்தி இல்லை அவரு உட்கலன் பொண்ணுக்கும் பெண்ணுக்கும் ஆசைப்பட்டவராக இருந்தா அவர் உயரத்துக்கு தங்கத்தை கொட்டி ரெண்டு அழகான பொண்ணை கையில பிடிச்சி கொடுத்து சாமி கொஞ்சம் மஜா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூல் பண்ணிடலாம் அவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மனுஷன் தங்கத்தை பார்த்து ஆச்சரியப்பட மாட்டார் பொண்ணை பார்த்து ஆசைப்பட மாட்டேன் இவர் எப்படி சாந்தப்படுத்துறதுன்னு தெரியல சாமி உங்க இஷ்டம் நான் இதுக்கு என்ன பத்திரி சொல்ல போறேன் அப்படின்னு சரி நீயே சொல்லிட்ட மூணு நாளைக்கு இந்த சூரியனுக்கு வெளிச்சமே இருக்காது இந்த சூரியனால பவனி வர முடியாது சூரியனுடைய ரதம் நகராது ஏழு குதிரைகளால் இடுக்க முடியாது மூணு நாள் சூரியன் அஸ்தவனமாக கிடப்பான் அப்பதான் அவனுக்கு தெரியும் என்னன்னு தபசனுடைய அருமை என்னன்னு தெரியும்னு மூணு நாள் சூரியனை நகர முடியாம பண்ணிட்டான் சூரியனுக்கு வெளிச்சமில்லாம போச்சு சூரியனால ஒன்றும் செய்ய முடியல அப்போ சூரியனுக்குள் இருக்கும் நாராயணனை பார்த்து அந்த சூரிய தேவன் அழுகிறான் சுவாமி இப்படி ஆகி போச்சே நீங்களும் நமக்குள்ள தானே இருக்கிறீங்க அப்படின்னு சரிப்பா நீங்க போது நாள்களில் என்ன நடந்த என்னென்ன சம்பவங்கள் நடந்தன தேவர்கள் வலுவிழந்தார்கள் நவகிரகங்களுக்கு செயல்பட முடியவில்லை மக்களுக்கு எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டு நதிகள் எல்லாம் திசை மாறின சமுதிரம் வந்து தேக காலமில்லாத காலத்துல பொங்குவதும் வற்றுவதும் ஆய் பருவகாலங்கள் பொய்த்தன தாவரங்கள் புஷ்பிக்கவில்லை எல்லாம் ஏடகூடமா நடக்குது ஒண்ணுமே சிஸ்டமேட்டிக்கா நடக்குல மனிதனுடைய சரீரத்தில் முத கொண்டு ஹார்ட் பீட்டு எல்லாம் வேற மாதிரி ஆயி போச்சு சூரியனுடைய உஷ்ணம் இருந்தா உலகம் இயங்கும்னு ஒரு கணக்கு வச்சிருக்கலாம் ஆண்டவன் மூணு நாள் சூரியனுடைய உஷ்ணம் இல்லைங்கிற போது பாடி டெம்பரேச்சர்லாம் மனுஷனுக்கு நைன்டி எயிட் விட்டு டவுன் ஆகி சரண் எல்லாம் ஜன்னி வந்து இழுத்து கிடக்கிறாங்க ஒண்ணும் பண்ண முடிய உள்ள இவனே ஜன்னி போய் கிடக்கா இவன் போய் தேய்ச்சி எங்க உஷ்ணம் வரும் எங்க பார்த்தாலும் உயிர்கள் சாவதும் புரள்வதும் தாவரங்கள் மடிவதும் உலகமே அழிஞ்சு போவாச்சு நவகிரகங்களிலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் சூரியன் தான் உனக்கு கோபம் சூரியன் மேலையா இல்ல இந்த பூமியில் இருக்கிற உயிர்கள் மேலையா அதை சொல்லு உனக்கு கோபம் சூரியன் மேலயா அவன் தானே அவன் மரியாதை பண்ணுவாங்க அப்பாவ இப்ப கஷ்டப்படுறது யாரு அப்படின்ன உடனே அதுக்குள்ள மூணு நாள் ஆயி போச்சு சாபத்தை மாத்த உட்கலனாலும் முடியாது சரி என்று மனம் வருந்தி அந்த உட்கலன் என்ன பண்ணினானா இதுக்கு மேல எனக்கு கோபம் வந்த மாதிரி யாருக்குமே கோபம் வராமல் இருக்கட்டும் என்று ஒரு வரம் கொடுத்தான் ஏன்னா முனிவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஆள் ஆளுக்கு ஒளி இல்லாமல் போகட்டும் நட்சத்திரங்கள் மறையட்டும் சூரியனை இல்லாமல் போகட்டும்னு சபிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த உயிர்கள் என்ன ஆகுது அதனால இனிமேல் யாருக்கு கோபம் வந்தாலும் சாபம் போட்டாலும் இந்த மாதிரி கோபம் வரக்கூடாது இந்த மாதிரி சாபம் வரக்கூடாது என்று தன் தவத்தின் ஆற்றலாலே மக்களுக்கு ஒரு வரம் கொடுத்து மறுபடி சூரியனுக்கு ஒளி உண்டு பண்ணி தான் என்று ஒரு வரலாறு இது புரளகதை இந்த கதையை நமக்கு நினைவூட்டுகிறார்கள் யாரு மயூரகவி சூரியன் இல்லாமல் போனால் நீங்கள் என்ன பாடுபடுவீர்கள் அப்படிங்கிற நாலாவது வரிய பாருங்க மற்ற உலகங்களுக்கு இவன் உதிப்பதற்கும் ஒளி தருவதற்கும் போய்விட்டால் முதல் வரி என்னடா நடக்கும் அப்படின்னா விசேஷ அப்படின்னா சாதாரணமா மண்ணு கட்டி லோஸ்டான் சொல்றது ஒரு மண் இருக்கு அந்த மண்ணு கட்டிக்கு நகர முடியுமா எழுந்திருக்க முடியுமா ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படி இருக்குதான் பொருளுதல் எங்கே பொருளுதல்னா ஸ்ரீத சயன தலோ சயனம்னா படுக்கை ஸ்ரீதனா சேர்ந்து தலம்னா மேற்புறம் படுக்கையின் மேற்புறத்திலே படுத்து புரண்டுகிட்டு கிடக்க வேண்டிதான் நாமெல்லாம் எந்த விதமான செயல்பாடும் உழைப்பும் உயர்வும் இன்றி படுக்கையின் தளத்திலே படுத்து உருண்டு கொண்டு கிடப்போம் ஏன்னா செயல்பாடுங்கிறது எப்போ வருவோம்னா மூளை சுறுசுறுப்பாக செயல்படும் போது மூளை எப்போ சுறுசுறுப்பாக செயல்படும்னா உடம்பின் ரத்தத்தில் வேண்டிய உஷ்ணம் இருந்து அந்த குருதி பாஞ்சா அந்த நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் டிகிரி டெம்பரேச்சர் இருந்தால் தான் பிரெயின் செயல்படும் உலகத்திலேயே மூளை சுறுசுறுப்புக்கு வேண்டிய உஷ்ணமானது நரம்பு மண்டலத்தில் இந்தியர்களுக்கு தான் இருக்கிறது என்று இப்போ விஞ்ஞான ஆராய்ச்சியில கண்டுபிடித்திருக்கிறார்கள் மற்ற நாட்டுக்காரர்களுக்கு உடம்புக்கு வேண்டிய உஷ்ணம் இருக்கு மூளைக்கு வேண்டிய உஷ்ணம் இவங்களுக்கு தான் ஜாஸ்தி இருக்குதுன்னு அதே போல பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகம் இந்தியாவில்தான் தோன்றியிருக்கு தக்ஷசீலா தட்சசீலம் என்ற இடத்திலே கிறிஸ்துவின் பிறப்புக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பேயே தஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் தி வேர்ல்டு இங்குதான் இருந்தது பதினோரு ஆயிரம் மாணவர்கள் கல்வி பெய்ந்திருக்கிறார்கள் அதே மாதிரி நாலந்தாவில கிறிஸ்துவுக்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அங்கேயும் ஒரு பல்கலைக்கழகம் இருந்திருக்கிறது லட்சக்கணக்கான ஏற்றுச்சுவடிகளும் நூல்களும் அங்கே இருந்திருக்கின்றன இவ்வளவு எப்படி அவங்களால முடிஞ்சதுரானா அந்த மூளை சுறுசுறுப்புக்கு வேண்டிய உஷ்ணமானது நரம்பு மண்டலத்திலே இந்தியர்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறது அவர்கள் வாழும் வாழ்க்கை உண்ணும் உணவு கடைப்பிடிக்கும் ஆச்சாரம் அனுஷ்டானங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு அதை கொடுக்குது அப்படின்னு சொன்ன சூரியன் இல்லைன்னா இந்தியனாலையும் முடியாது யாராலையும் முடியாது அப்போ லோட்டன்னு லோஷ்டா விசேஷா மண்ணு கட்டிய போல களிமண்ணை போல படுக்கையிலே ஸ்ரீத சயன தலகா சயனம் என்றால் படுக்கை படுக்கையிலே லோட்டன்னு புரண்டு கொண்டு கிடக்க வேண்டும் உங்களுக்கு எழுந்திருத்து வேலை செய்ய முடியாது அப்கோர்ஸ் படுக்கையில் படுக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு உறக்கம் வேண்டியது தான் ராத்திரியில் படுக்கலாம் பகல்ல பகல்லையும் படுத்து கிடக்க வேண்டியிருக்கும் நான் புறம் படுத்து கிடக்க வேண்டியிருக்கும் வருஷம்புறம் உங்களுக்கு படுக்கை தான் படுக்கை எப்போ உங்களுக்கு பிரியமா இருக்கும்னா பகல்ல பூரா வேலை செஞ்சுட்டு மூளை உழைப்பு உடல் உழைப்பு செய்தவனுக்கு தான் படுத்தா தூக்கம் வரும் பகல்ல பூரம் உக்காந்தே இருந்துட்டு சதா தின்னுட்டு ஒரு வாக்கிங் கூட பண்றதில்லை ஒருவேளையும் செய்யறது இல்லை அப்படியே படுத்திருந்தா அவன் ராத்திரி படுத்தாவுன்னு தூக்கமா வரும் உடம்புக்கு களைப்பு இருந்தா ஓய்வு தேவை நல்லா களைக்க உழைக்கிறவனுக்கு தான் ஓய்வு வேணும் உடல் உழைப்பு மூளை உழைப்பு செய்யறவன் இந்த பெர்னாஷா வந்து சதா எழுதிக்கிட்டே இருப்பாரான் படிச்சுக்கிட்டே இருப்பாரான் சில சந்தர்ப்பங்கள்ல மேடைஸ்வர்பு ஏற்றுவாரான் அவர் ராத்திரி படுத்தாருனா உன்னே தூங்கிடுவாரான் ஏன்னா அவர் பிரெயின் அவ்வளவு ஒர்க் பண்ற மனுஷன் ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா இந்த நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க இல்லையா அந்த கமிட்டியில பெர்னாட் ஷாவுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி முடிவாச்சு அவங்களுக்கு எல்லாம் பெர்னாட் ஷா மேல உள்ள பிரியத்தினால ஒரு மணிக்கு அவர் வீட்டுக்கு போன் அடிச்சாங்க அடிச்சு ஷா பிளீஸ் அப்படின்னா ஏ ஸ்பீக்கிங் சார் ஒரு ஹாப்பி நியூஸ் உங்களுக்கு நோபல் பிரைஸ் தர்றதாக நாங்கள் முடிவு இந்த வருஷம் அடுத்த வாரம் ஃபங்க்ஷன் வச்சு கொடுக்க போறாங்க அப்படின்னா அதுக்கு அவர் சொன்னாரான் நாசமா போச்சு யோ நோபல் பிரைஸை விட தூக்கம் எனக்கு முக்கியம்யா ராத்திரி நல்லா தூங்கினாதான் நாளைக்கு நான் பகலில் ஒர்க் பண்ண முடியும் இந்த செய்தியை நாளைக்கு காலை ஏழு மணிக்கு சொல்லப்படாதா ஏன் ராத்திரியில் தூக்கத்தை கெடுக்கிறீங்க இந்த பிரைஸை வேணா வாபஸ் வச்சுக்கணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இவங்க ஃபோன் பண்ணவங்களுக்கு சப்புனு போச்சு என்னடா ஆயுது இந்த மாதிரி பேசுறானு தூக்கத்தின் அருமை என்ன அப்படிங்கிறத உழைக்கிறவனுக்கு தான் தெரியும் நீங்க பணத்தை வாங்கிடலாம் சொத்து சொகத்தை வாங்கிடலாம் ஆனால் தூக்கத்தையும் ஓய்வையும் மன நிம்மதியையும் வாங்கிட முடியுமா அது ரொம்ப அரிதான விஷயம் என்று அவருக்கு தெரியும் ஏன்னா அப்படி உழைப்பாளி இங்க இவர் சொல்றாரு மயூரகவி சூரியன் இல்லை என்றால் உடம்புல சுறுசுறுப்பு இருக்காது உழைப்பு இருக்காது சதா படுத்து கிடக்க வேண்டியதாங்கிறார் லோட்டம் லோஷ்டா விசேஷா லோட்டன் லோஷ்டா விசேஷா ஸ்ரீதசயன தலோ நிசகி பூத தேகா நிசகினா நம்ம உடம்பு இருக்குதே என்னடா ஆயிடும் அப்படின்னு சொன்னா சகிக்க முடியாத தாங்கிக்கொள்ள முடியாத உடம்பு ஆயிடுமா இப்போ நமக்கெல்லாம் உடம்பு இருக்கிறது சுகமாக தான் இருக்கு இந்த உடம்பு நமக்கு இருக்குது என்ன சுகம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த உடம்புனுடைய அருமையை நீங்கள் எப்போ உணர்வீங்க தெரியுமா எங்கேயாவது கட்டி வந்துடுது எங்கேயாவது அடிபட்டுருதுன்னா அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கவனம் தான் இருக்கும் இந்த சுண்டு வரல லேசாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் டிவி பார்த்துக்கிட்டே காய் நறுக்கி சுண்டு வரலாம் பாதி கட்டாயி போச்சு இப்போ தான் தெரியுது அது எவ்வளவு முக்கியமான ஒரு பூன்னு சிப்பு குத்துது எவ்வளவோ வேலைகள் செய்ய முடியலை சோறு அள்ளி சாப்பிட முடியலை ராத்திரி படுக்கும்போது தற்செயலாக அந்த கை செழுதில் மோதிட்டா என்ன வலி வலிக்குது என்று இந்த உடம்பின் அருமையை நாம் அப்போ தான் உணர்றோம் ஆஸ்பத்திரியில் உடல் நிலம்பில்லாமல் படுத்து கிடக்கிற போது தான் நாள் நம்ம எவ்வளவு நிம்மதியை சுகத்தை அனுபவிச்சிருந்துருக்கிறோங்கிறது அப்போ தெரியும் இப்போ தெரியாது உடம்புக்கு முடியாமல் போனால் உடம்புடைய அருமை தெரியும் ஆனா இவர் என்ன சொல்றார் சூரியன் இல்லை என்றால் உங்கள் உடல் உங்களுக்கு சுகமாக இருக்காது சகிக்க முடியாத பாரம் ஆகிவிடும் இந்த உடம்பு போலாம் வந்து செத்து போன பொண்ணு மாதிரி ஆகிடும் உங்க உடம்புல நெசசரி ஹீட் இருக்காது உங்க கையை உங்களால தூக்க முடியாது அதான் சொல்றார் நி சகி பூத சகிக்க முடியாத பொறுத்து கொள்ள முடியாத பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையாக இந்த தேகம் ஆகிவிடும் பூத அப்படின்னா அந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை நிசகி அப்படின்னா சகிக்க முடியாத தேகா உடம்பு அதாவது ஒருத்தருக்கும் பொறுத்துக்கொள்ளக்கூடிய சக்தினு ஒண்ணு இருக்கு துன்பத்தை இப்போ லேசா ஒரு குண்டூசி வச்சு உங்களை குத்துறான் உங்களுக்கு விழுப்பவர் இருக்குமானா ஒருத்தருமே குத்தலைங்கிற மாதிரி நீங்க முகத்தை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியும் ஆனா அதே சமயத்துல ஒருத்தன் கடப்பாறைய பழுக்க காய்ச்சி முதுகு வலி ஏற்ற வச்சுக்கோங்க அப்ப என் முகமா நீங்க போட்டோ போஸ்ட் கொடுக்க முடியுமா உடனே உங்க முகம் வேதனையை காட்டுமே ஏன்னா தாங்கக்கூடிய வலி குண்டூசி வலி தாங்க முடியாத வலி கடப்பார வலி கடப்பாரிய பழுக்க காய வச்சு முதுகுலை ஏற்றினா அந்த நேரம் பிளீஸ் ஒரு ஸ்னாப் எடுக்க போறேன் அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு அது சகிக்க முடியாத வேதனை கொடுமைகள் சின்ன கொடுமைகள் உண்டு சகிக்க முடியாத கொடுமைகள் உண்டு சின்ன கொடுமைகள் பண்றவனை கூட பகவான் அழுதா மன்னிச்சிருவானா சகிக்க முடியாத கொடுமைகள் பண்றான்னு இப்ப முகலாயர்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள் அட்டகாசம் பண்ணினார்கள் இத பாரசீக மன்னன் நாதிரிஷான்னு ஒரு நேரம் தான் அந்த நாதிரிஷாவுக்கு மகன் ஒருத்தன் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை அவன் என்ன நினைச்சான் என் மகன் கல்யாணம் ஊர் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கணும் ஆயிரக்கணக்கான பேருக்கு நான் விருந்து கொடுக்கணும் ஒவ்வொரு விருந்தும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சான் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட யானைகள் குதிரைகள் ஒட்டகங்களோடு சிறப்பாக நடக்கணும்னு ஆசைப்பட்டான் ஆனால் அவங்ககிட்ட காசு இல்லை அப்போ அவன் என்ன நினச்சான் உலகத்தில் யாருக்கு காசு தேவைப்பட்டாலும் கொள்ளையடிப்பதற்கென்று ஏற்பட்ட நாடு இருக்கிறது என்றால் அது இந்தியா தான் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி வந்தான் வந்து டெல்லியை கொள்ளையடித்தான் கொள்ளயிரி குவித்தான்ற போது கோடி ரூபாய் கோடி ரூபாயா பெருமதியான தங்க தாம்பாளங்கள் அதுக்கப்புறம் எழுபது கோடி எழுபது கோடி ரூபாய் கேஷ் ஐம்பது கோடி ரூபாய் நகை பல கோடி ரூபாய் தங்க தாம்பாளங்கள் நூறு யானை ஏழாயிரம் குதிரை பத்தாயிரம் ஒட்டகம் இந்த பிக் துரோன்கிற சொல்றாங்க மயிலாசனம் கோஷனூர் டைமண்ட் இவ்வளவையும் எடுத்துகிட்டு போறான் ஜாலியா இங்க இருக்கிற ஆளுகள் அவன் போனா போதும்னு விட்டான் அவனை போய் அடிச்சு புடுங்குறதுக்கு யாருக்கு இங்கே தெரியல அந்த காலத்தில் ராஜாக்கள் ஒற்றுமை இல்லாமல் இருந்தாங்க ஒரு நாலு ராஜா ஒன்னு சேர்ந்துருந்தான்னா அவன் அடிச்சு துரத்தி இந்த நாலு ராஜாவும் எப்படிப்பட்டவன் நார்த் இந்தியாவில் இவன் அடிவாங்கனா அவனுக்கு சந்தோஷம் அவன் அடி இவனுக்கு சந்தோஷம் இப்படி ஒற்றுமை இல்லாமல் இருந்ததுனாலே அதை பயன்படுத்தி கொண்டு அவன் கொள்ளையடித்தான் அந்த சகிக்க முடியாத கொடுமைக்கு எல்லாம் வந்து பின்னால வந்து டெல்லியிலே ரத்தம் ஆறுகள் ஓடிச்சான் இடுப்பு வரைக்கும் மனித ரத்தம் ஓடிச்சான் ஆறா காலையில் எட்டு மணி தொடங்கி சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வெட்டு குத்து ஆண் பெண் இந்து முஸ்லீம் எல்லாரையும் வெற்றான வேண்டாம் பயங்கரமான கொடுமை இவனுக்கெல்லாம் மன்னிப்பு எப்படி இருக்கும் சொல்லுங்க இதெல்லாம் நிஸ்ஸகி குரூர குணம் சகிக்க முடியாத குடும்பத்தை பொறுத்து கொள்ள முடியாத அதான் இங்க நிசஹிங்க நிஸ்ஸகி பூத்த சந்தேகி பிராணி தவ்யே சபதி தசதிசக பிரேட்சமான வந்த காராக அடுத்து என்ன சொல்றாரு சூரியன் இல்லைனா என்னடா சந்தேகி பிராணி தவ்யே பிராணி தவ்யம் என்றால் உயிர் வாழ்தல் சந்தேகினா ஐயம் உயிர் வாழ்வதே ஐயப்பாடாகிவிடும் உயிர் வாழ்றதே ஐயப்பாடாகிவிடும் எல்லாம் வந்து நம்ம ஆயிடும் இப்ப உங்களுக்கு பல்லு புடுங்கணும்னு சொன்ன பல் டாக்டர் என்ன பண்றாரு வாயில ஒரு ஊசி போட்டுறாரு ஊஜி போட்டா அந்த இடத்துல உணர்ச்சியே இல்லாம போயிடுது அதுக்கப்புறம் பல்ல அவங்க ஈஸியா கொடுக்குறாங்க அனஸ்தீஷியா கொடுத்துட்டு அவங்களுக்கு உடம்பு பரா மரத்து போயிடுது அவங்க வைத்த அறுத்தா என்ன வெட்டினா என்ன திரும்பி தைக்கிற போது செல்போனை உள்ள வச்சு தச்சா என்ன நமக்கு தெரியாது எல்லாம் மறத்து போயிடுது அதுக்கு பேர் தான் வந்து செயலற்று போதல் அதை தான் அவர் சொல்றாரு பிராணி சந்தேகி மனிதன் உயிர் வாழ்வதே சந்தேகத்துக்குரியதாகிவிடும் மனிதன் மட்டும் தாவரங்கள் பூச்சிகள் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் புழுப்பூச்சியெல்லாம் நமக்கு தேவையில்லை பகவானுடைய படைப்பில் எதுவுமே தேவையில்லைன்னு இல்லை உங்கள் வீட்டு செவத்தில் இருக்கிற பள்ளி முதற்கொண்டு சிருஷ்டியில அத்தியாவசியமான பொருள் இந்த பள்ளி இருக்க போய் தான் தேவையில்லாத பூச்சியெல்லாம் அதை சாப்பிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த காக்கா ஒன்று இருக்க போய் அது ஆகாய தொட்டின்னு சொல்லுவாங்க சாலையில் பலதை கிளீன் பண்ணிருக்கு மண்புழு இருக்க போய் விவசாயிக்கு விழுகிறதுக்கு ரொம்ப இலேசா இருக்குது அது மாதிரி சிங்கம் புலியெல்லாம் கொடுமையான பிராணிகள்னு சொல்கிறீங்க அந்த சிங்கம் புலி இருக்க இந்த ஆடு மாடுகள்லாம் அதிகமா வளர்ச்சி அடையாதபடி அப்பப்ப அது கிளியர் பண்ணிட்டே இருக்குது ஒரு நூறு ஆடு இருநூறு ஆடு வந்தி ஒரு ஆடு காலி பண்ண அதுக்கு பாப்புலேஷன் ஒன்றை ஒன்று சென்று வாழ்தல் என்று இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே தேவையில்லாத உயிர் பாலினம் என்று ஒன்றுமே இல்லை எல்லாமே தேவையானதுதான் அப்போ தாவரங்கள் செத்து போகும் மீன்கள் செத்து போகும் மனிதர்கள் செத்து போவார்கள் மிருகங்கள் செத்து போகும் அப்படின்னு சொல்லி உயிர் வாழ்வதே ஒரு சந்தேகத்துக்கு வரக்கூடிய நம்னஸ் அதாவது பயோலாஜிக்கல் நம்னஸ் முழுக்க முழுக்க செயலற்ற நிலை ராமனுக்கே ஒரு தடவை இந்த மாதிரி அதுவும் ஏற்பட்டு போச்சுங்க என்னடா அப்படின்னா ராமன் மனைவியை கூட்டிக்கிட்டு புஷ்பகவிமானத்திலே ராவணனை கொண்ட பிறகு சந்தோஷமா திரும்பிக்கிட்டு இருக்கிறான் குரங்குகளோட அப்படி திரும்பி வரும்போது என்ன ஆச்சிடான்னு இப்ப மதுராந்தகம்னு சொல்றன அந்த மதுராந்தசத்துக்கு மேல வரும்போது இந்த புஷ்பகிமானம் என்னாச்சு கருங்குழி என்று சொல்லப்பட்ட மலை மேல இடிச்சு அந்த புஷ்ப அபிமானம் செயலற்று போய்விட்டது அந்த புஷ்ப அபிமானத்தை மேல ஓட்ட முடியல யாராலையும் விபீஷணனே அதுக்குரிய மந்திரங்கள் சொல்லி பாக்கணும் புஷ்ப அபிமானங்கிறது ஒரு தேவதை குபேரனுடைய அதீனத்துக்கு உட்பட்ட ஒரு தேவதை அந்த தேவதையை செயலற்று போய்விட்டது அப்ப வெஹிகுலார் நம்னஸ் வந்துருச்சு ராமனுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது நாம ஒரு விமானத்துல ஏறிக்கிட்டு இருக்கிறோம் அந்த விமானம் போக மாட்டேங்குது லக்ஷ்மணா என்னடா இது அப்படின்னு அப்ப லக்ஷ்மணன் சொன்னா சுவாமி ஒரு சின்ன சஜஷன் என் மேல கோச்சிக்க கூடாது நாம வந்து அண்ணிய பறி கொடுத்துட்டு சீதையை தேட புறப்பட்ட போது உங்க நித்தியாராதனத்துக்குன்னு ஒரு பெருமாள் வச்சிருந்தேன் ஆசிரமத்தில் கருணாகர பெருமாள்னு அந்த பெருமாளுக்கு பேர் இப்போ சில பேருக்கு கருணாகரன்னு பேர் வைப்பாங்க பெருமாள் பேர் தான் கருணாசர பெருமானம் என்ன பண்ணினேன் நம்ம சீதையை தேட போகிறோம்னு சொல்லி மதுராந்தகத்தில் இருக்க விபண்டக மகரிஷி ஆசிரமத்தில் கொண்டு போய் மகரிஷி கிட்ட ஒப்படைச்சிட்டு சுவாமி நான் அந்த சீதையை தேடி கண்டுபிடிச்சு திரும்பி வரும்போது இந்த மூர்த்தியை வாங்கிக்கிறோம்னு சொல்லி ஒப்படைச்சு வந்தேன் இல்லையா இப்போ நம்ம பரப்ட காரியம் முடிஞ்சு போச்சு இப்போ மதுராந்தகத்துக்கு மேலதான் வந்துகிட்டு இருக்கிறோம் ஆனால் சொன்ன வாக்க நாம நிறைய விபண்டக மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு போய் அவரை சேவிக்கவும் இல்லை அவர் ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்லவும் இல்லை அந்த மூர்த்தியை வாங்கவும் இல்லை அதனால இந்த புஷ்ப அபிமானது மதுராந்தகம் இல்லையை தாண்ட மாட்டேங்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படியா சரிடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் விமானத்தை விட்டு கீழே இறங்கி மதுராந்தகத்தில் இருக்கிற விபண்டக மகரிஷி ஆசிரமத்துக்கு போய் சுவாமி தாமதத்துக்கு சமிக்க வேண்டும் மறதிக்கு சமிக்க வேண்டும் தங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே ராவண வதம் நிகழ்ந்தது அரக்கர்கள் அழிக்கப்பட்டார்கள் சீதை மீட்கப்பட்டால் நான் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றேன் அதனாலே நன்றி என்னை ஆசீர்வதிக்க வேணும் அப்படின்னு கேட்டு விபண்டக மகரிஷி அப்பா இந்த புஷ்பகிமான நகரப்படாது நித்திய தத்துவம் தத்துவம் இருக்கு தர்மத்துக்கு விரோதமா ஏதாவது நடந்தா நாம அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க வேண்டியதுல ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அதனால இந்த கருணாகர பெருமாள் உன்னுடைய நித்தியாராதன பெருமாளாக இருந்து வந்தவர் திடீர்னு அவரை மறந்துட்டு நீ பாட்டுக்கு அயோத்தியை கிளம்பிட்டியே அவர் சும்மா இது அவர் வேலை இந்த பெருமாளை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவரை ஆசீர்வாதம் பண்ணி இனிமே உங்களுடைய பயணம் சுபமா நடக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாரா உடனே ராமர் என்ன பண்ணினாரா மற்றவங்க பக்கத்தில் இருக்காங்க பார்க்காம சந்தோஷம் மிகுதினாலே சீதையினுடைய கைய பிடிச்சுக்கிட்டாராம் சீதா பாத்தியா எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து விபண்டக மகிழ்ச்சி நம்மளை காப்பாத்தி இருக்கிறாருங்க நீங்க இந்தியாவில எத்தனையோ பெருமாள் கோவில் பார்க்கலாம் மதுராந்தகத்துல மட்டும்தான் ஒரு அதிசயம் பார்க்கலாம் என்னடா ராமர் மூலவர் சீதையின் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கோவில் வேற எந்த கோவில்லையும் ராமர் சீதையனுடைய கையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கார் இந்த சம்பவத்தின் நினைவாக இந்த மதுராந்தகத்திலே ராமர் மூலவர் சீதையின் கையை பற்றி நீங்கள் இன்னைக்கும் போய் பார்க்கலாம் எதுக்கு சொன்ன இந்த உதாரணம் எல்லாம் அப்படின்னா அனானப்பட்ட புஷ்பகிமானமே செயலற்று போச்சு அப்படின்னா தேவர்களும் மனிதர்களும் செயலற்று போவதற்கு அதிசயம் என்ன இருக்கிறது சூரியனுடைய அருள் இல்லை என்றால் அப்படின்னு சொல்றீங்க சந்தேகி பிராணி தவ்யே பிராணி தவியம்னா உயிர் வாழ்ந்து உயிர் வாழ்வதிலேயே சந்தேகம் வந்துடும் சபதி சபதினா அதே சமயத்திலே வேற என்ன ஆகும் அடுத்த விளைவு சொல்ற தசதிஷஹா தசதிஷகான பத்து திசைகள் திசகான திசைகள் தசனா பத்து தசதிசா பத்து திசைகளும் என்னடா ஆகும்னா பிரேக்ஷமானா பார்க்கப்படும் எப்படி பார்க்கப்படும் அந்தகாராக இருட்டாய் பார்க்கப்படும் பத்து திசைகள்ல வடக்க கிழக்க தெற்க வடகிழக்கு தென்மேற்கு மேல கீழே பத்து திசையும் எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டு ஒரே டார்க்னஸ் அந்த இருட்டுல உங்களால எப்படி வாழ்க்கை நடத்த முடியும் ஒண்ணுமில்ல சினிமாவுக்கு லேட்டா வர்றோன்னா வெளிச்ச தலை திரும்பி தியேட்டருக்குள்ள வந்துட்டான்னா இவ்வளவுக்கும் ஒரு பக்கம் ஸ்கிரீன்ல படம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் இவன் பாட்டுக்கு கண்டவன் மேல போய் உக்காருவான் கண்டவன் போய் இடிப்பான் உக்காந்துப்பிட்டு ஓஹோ ஆள் இருக்குதா அப்படிமா ஆமா ஐயா இடிச்சிடிச்சு பாரு நம்மால நடக்க முடியல சுத்தமா பிச்சு எங்க பார்த்தாலும் இருட்டா இருந்தா நம்மால் நடக்க முடியுமா சாப்பிட முடியுமா உக்கார முடியுமா ஒண்ணும் செய்ய முடியாது சோத்தை உருட்டி வாயில வைக்காம மூக்கள் துணிச்சுட்டு உட்காந்துருப்பீங்களே இருட்டுல அப்படி இல்ல ஆயிரும் வாழ்க்கை அப்படிங்கிறார் தசதிஷா பிரேட்சமானா அந்தகாரா பத்து திசைகளும் இருளடைந்தவையாக காணப்படும் சூரியன் பத்து திசைகளும் இருட்டா இருந்தா எப்படி இருக்கு அஞ்சு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்கப்பா சில மாணவர்கள் ரொம்பவும் அடங்காப்படாரி தனம ஊர் சுத்தி தலைவா அப்ப அப்பா கூப்பிட்டு சொல்லுவார் செய்ய வேணாம் நீ திருந்த வேணாம் படிக்க வேணாம் இன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிட்டு நானும் உங்க அம்மாவும் செத்து போயிட்டதாக ஒரு ஒரு மணி நேரம் நினைச்சு பாருடா உனக்கு எப்படி இருக்குன்னு நாளைக்கு சொந்தடா அப்படிம்பாரு அப்படி நினைச்சு பார்த்தாலாவது ஐயோ நம்ம அப்பா இல்லாட்டி என்ன செய்வோம் அம்மா இல்லாட்டி என்ன செய்யணும் ஒழுங்கா படிச்சு உருப்படி ஆகணும் அப்படிங்கிற பயம் வருங்கிறதுக்காக இவன் பையன் மறுநாள் காலத்துல எந்திரிச்சு சொல்லுவான் அப்பா நீங்க சொன்ன மாதிரி நேற்று ஒரு மணி நேரம் பார்த்தேன் ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சுப்பா நீ லு பண்றோம் காலங்காத்தால இருந்து சொன்னி பயிலேங்கிற பண்ணிங்கிறேன் நாய்கிற இப்படி வைக்கிறதுக்கு அப்பா இருக்க மாட்டார் என்ன ஏசுறதுக்கு அம்மா இருக்க மாட்டார் இஷ்டத்துக்கு இந்த வீட்டை வித்து நான் பாடுக்கு ஜாலியா திருட்டு உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு இங்க என்ன சொல்றாரு மையூர கவி இந்த சூரியன் இல்லை என்றால் என்ன ஆகும் என்று சற்று கற்பனை செய்து பாருங்கள் பத்து திசைகளும் உங்களுக்கு இருட்டா இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள் அப்படிங்கிற தசதிசகா பிரேட்சமானோ அந்த இந்த கைரேக ஜோசியத்துல அந்த சாரீரக சாஸ்திரம் எழுதினவர் சொல்ற நீங்க ரேகர கைரேக பாக்காதீங்க ஏண்டான சூரிய வெளிச்சத்தில் மட்டுமே தெரியக்கூடிய சில ரேகைகள் இருக்கின்றன இது உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொன்ன நீங்க இந்த சினிமா எடுக்கிறாங்க இல்லையா சினிமா படம் எடுக்கிறாங்க நடிகர்கள்லாம் ஸ்கிரீன்ல எப்படி தெரியறாங்கன்னா ரொம்ப பிரகாசமா தெரியறாங்க ஏன்னா ஏகப்பட்ட பவர்ஃபுல் பல்பு போர்டு ஆனா அந்த ஷாட் முடிஞ்ச உடனே அந்த நிமிஷமே போய் அந்த நடிகர்களை பாத்தீங்கன்னா நேரில் அவங்க முகத்துலையும் உடம்புலையும் இருக்கக்கூடிய சில கோடுகள் படத்துல விடவே விடாது இந்த செயற்கை விளக்கு அதிகமா போடும்போது உங்களுக்கு ரியல் பிக்சர் கிடைக்கிறது இல்லை அவன் டைரக்டர் என்ன எதிர்பார்க்கிறானோ அது மாதிரி வந்து ஒரு ஒளிமயமான ஹீரோ ஒரு ஒளிமயமான ஹீரோயின் தான் தெரியுமே அந்த தோல் நுட்பமான விவரங்கள் தெரியாது மேடுபள்ளங்கள் தெரியாது அதுக்காக என்ன சொன்னாங்க கைரேகையில சில நுட்பமான ரேகைகள் இருக்கு ஆறு மணி நேரத்திலே தோன்றி ஆறு மணி நேரத்திலே மறையக்கூடிய ரேகைகள்னு சில ரேகைகள் இருக்கு என்ன அப்படின்னா காலங்காத்தால வியாழக்கிழமை போய் ஒரு மகானை போய் தரிசிக்கிறீங்க ஒரு நல்ல பேர் ஒரு சாது அவர் ஆசீர்வாதம் பண்ற சேமமா இருப்பான் அப்படின்ட்டு உங்களுக்கு இப்ப நடப்பு காலம் எப்படி இருக்குறான்னா அது ரொம்ப பிரமாதமா பலிக்கிறதுக்கு அந்த புண்ணியம் இடம் கொடுக்க மாட்டேங்குது ஓரளவு தான் பலிக்கும் சொன்னா அந்த டுவெண்டி ஹவர்ஸ் நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய புண்ணியம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு அந்த ஆசீர்வாதத்தினால அப்ப என்ன ஆகுதுறான்னா அவர் வீட்ல இருந்து புறப்போட்டு நீங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள வியாழமேட்டில் ஒரு சின்ன ரேகம் மயிரிற மாதிரி ஒரு ரேகத்தோண்டு ஆனால் அது உங்களுக்கு தெரியாது அந்த ஒரு நாள் அது இருக்கும் அந்த இருபத்தி மணி நேரத்தில் என்னடா ஆகும்னு சொன்னால் எதிர்பாராமல் உங்கள் மாமா தட்டுப்படுவார் டேடே டே வாடா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு டக்குன்னு பர்சில் இருந்து ஒரு ஐநூறுவா எடுத்து கொடுப்பேன் இந்த செலவுக்கு வச்சுக்கோப்பேன் அதை வாங்கிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு போகாம தியேட்டர் ஆனந்தா தியேட்டர் பாலாஜி அங்கே போயிட்டு அப்படியே வந்து ஹோட்டல் மாஸ் அங்கே போய் ஜாலியாக ஒரு நாள் அனுபவிச்சு படுத்துட்டு மறுநாள் காலையில் பார்த்தா அந்த ரேகை அழிஞ்சு போய்டும் அந்த மகானுடைய ஆசீர்வாதத்துக்கு அவ்வளோதான் பவர் அந்த ஸ்டார் உங்களுக்கு அவ்வளோதான் ஒர்க் பண்ணுது அப்போ இந்த மாதிரி ஆறு மணி நேரத்திலே தோன்றி ஆறு மணி நேரத்திலே மறையக்கூடிய சின்ன ரேகைகள் எல்லாம் இருக்கின்றன இந்த ரேகைகளை நியான் பல்பு வெளிச்சத்தில் கூட நீங்க பார்க்க முடியாது அதனால கைரேகை பார்க்கறது இரவிலே பார்க்கக்கூடாது என்று ஒரு நிஷிதம் இருக்கிறது ஒரு சட்டம் இருக்கிறது அதான் அவர் சொல்றார் நீங்க கைரேகை பார்க்கறதா இருந்தாலும் பேன் பார்க்கறதா இருந்தாலும் தெர்மாமீட்டர் பார்க்கறதா இருந்தாலும் எது பார்க்கறதா இருந்தாலும் வெளிச்சம் வேணும் அந்த பகல் வெளிச்சம் இல்லாமல் நீங்க உங்க விஞ்ஞான அறிவு கொண்டு எவ்வளவோ தயார் பண்ணினா கூட அது அவ்வளவுக்கு செயல்படாது அப்படின்னு சொல்ற இப்ப ஜப்பான்ல எங்களுக்கு நிலம் பத்தலைன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கடல்ல செயற்கை நிலங்களையும் மிதக்க விட்டார்கள் பெரிய பெரிய தகரங்களையும் பெரிய பெரிய படகு மாதிரி இடங்களையும் மண்ணு கொட்டி அதுல நிலத்து மாதிரி உண்டு பண்ணி அதுல நெல்லு பயிர் பண்ணி கடல்ல மிதக்க விட்டு ஒரு கைத்தை கட்டி இது ஏன் நிலம் நம்பர் ஒன் நிலம் நம்பர் டூ அப்படின்னு இருக்கும் அப்பப்ப அத கைத்து பிடிச்சு இழுத்து உரம் போடுவான் இல்ல போட்ல போய் அங்க விவசாயம் பார்ப்பான் ஏன்னா ஜப்பான் சின்ன நாடு இப்ப அதுக்கும் பஞ்சம் வந்துருச்சான் ஜப்பான சுத்திலும் எங்க பார்த்தாலும் மிதக்கும் நிலங்கள் இருக்கிறதுனால இடப்பற்றாக்குறை ஏற்பட்டு இப்ப என்ன பண்ணிட்டான் பூமிக்கு அடியில பல அடி ஆழம் தோண்டி சுரங்கம் மாறி தோண்டி அங்க விவசாயம் பண்றான் சூரிய வெளிச்சயத்துக்கு என்னடா பண்ணுவேன் அப்படின்னா சூரிய வெளிச்சத்துல என்னென்ன ப்ராப்பர்டிஸ் இருக்குதோ அதை தரக்கூடிய சில விஞ்ஞான விளக்குகளை வச்சு அங்க நெல்லு பயிர் பண்ணிருக்கான் பூமிக்கு அடியில அந்த நெல்கு பயிரோட ஒரு போட்டோ போஸ்ட் கொடுத்துருக்காரு ஒருத்தர் ஒரு பத்திரிகை பார்த்தேன் ஆச்சரியம் செயற்கை சூரியன் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு ஆனால் இவங்க உருவாக்குற அந்த செயற்கை சூரியனாலே கிடைத்த அந்த நெல் இருக்க அந்த அரிசியை சாப்பிட்டா நாம இயற்கையா விளைவிக்கிற அந்த அரிசி இருக்கிற சத்து அதுல இல்லை ஏதோ அரிசி கிடைச்சிருக்கா அவ்வளவுதான் சூரியனுடைய கதிரிகள் அத்தனையும் இவங்க டூப்ளிகேட் பண்ணிட முடியுமா ஆண்டவனுடைய படைப்புக்கு ஈக்குவலாக செய்ய முடியுமா முடியாது அதனாலதான் சொல்ற வெளிச்சத்தின் அருமையை தெரியாமல் இருக்காதீர்கள் தசதிஷகா பிரேக்மான அந்த காராகா ரெண்டாவது வரை அடுத்து இந்த அந்த காராக அப்படின்ன அந்த அந்தஹானா சொல்லுவாங்க அந்தன் என்றால் குருடன் அர்த்தம் கண்களில் பார்க்க முடியாதவன் அப்படின்னு சொல்லி இந்த வெளிச்சம் இருந்தாலும் இல்லாட்டியும் குருடனுக்கு பார்க்க முடியாது ஆனா கண்ணுதான் பார்க்காதே தவிர இந்த வெளிச்சத்தினுடைய நன்மைகளை அவன் தோல் அடைகிறது அவன் உடல் அடைகிறது அவன் குருதி அடைகிறது மற்ற சிஸ்டம்ஸ் எல்லாம் அதனால பலன் பெறுது இந்த கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு ஊர் இருக்கு அதாவது தஞ்சாவூர்ல பிரகதீஸ்வரர் கோவில் மாதிரியே ஒரு டூப்ளிகேட் பிரிருகதீஸ்வரர் கோயில் கட்டினா அவன் மகன் ராஜராஜ மகன் ராஜேந்திர சோழன் கட்டினாக அந்த கோவில்ல என்ன ஒரு அதிசயம்னு சொன்னா கர்ப்ப அந்த லிங்கத்துக்கு மேல விமானத்துல ஒரு சந்திரகாந்த கல் அந்த லிங்கத்துக்கு கீழே அடித்தளத்துல ஒரு சந்திரகாந்த கல் வச்சிருக்கிறான் இந்த ரெண்டு சந்திரகாந்த கல் என்னடா பண்ணுதுன்னா அப்படின்னா வெயில் காலத்துல குழு குழு குழு இருக்காங்க பனி காலத்தில் போனால் கதை கதக்க தான் இருக்கான் அப்படி ஒரு ஆர்டிபிஷியல் ஏர் கண்டிஷனிங் அவன் அந்த சந்திரகாந்த கல்லுக்கு அப்படி ஒரு மகிமை இருக்கு இன்னைக்கு என்னமோ சொல்றாங்க நாங்கள் வந்து வெயில் காலத்தில் ஒரு குழு ஊட்டப்பட்ட ஒரு அறையை நாங்கள் விட்டோம்னு ஆனால் ஏர் கண்டிஷன் படுத்திருக்கிறவன் போனால் அவனுக்கு தெரியாமலே கார்பன் டை ஆக்சைடு தான் சுவாசிக்கிறான் அவனுடைய கார்பன் டை ஆக்சைடையும் அவன் சுவாசிச்சு சுவாசிச்சு அவன் கை கால விளங்காமல் போய் நேரம் ஆடி நரம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு வேணா போகிறாங்க அந்த ஏசிங்கிறது நல்லது இல்லை இந்த சந்திரகாந்த வச்சா அந்த குளிர்ச்சி உடம்புக்கு தேவையான குளிர்ச்சி தருகிறது அதே சமயத்தில் பனிகாலத்தில் அந்த சந்திரகாந்தக்கள் என்ன பண்ணுதா அனல் வெளிப்படுது கர்ப்பகரம் பார்த்தா கத்த கத்த கத்த கத்திருக்கலாம் அப்போ இயற்கையிலே மனித என்ன இருக்குது அந்த மனிதன் எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறான் இந்த கிரகங்கள் நமக்கு எவ்வளவு நன்மை செய்யுதுங்கிறதெல்லாம் அதுல பாக்குறோம் அடுத்து பாருங்க மூன்றாவது வரி நிஸ்வாச ஆயாச நிஷ்டா கஷ்டம் நிஸ்வாசம் அப்படின்னா சுவாசம் நிஸ்வாசம் மூச்சை இழுத்து மூச்சை வெளியே விடுறதுக்கு பேரு நிஸ்வாசம்னா பிரீதிங் மூச்சு விடுதல் அந்த மூச்சு விடுதல் எப்படிதான் இருக்குதுன்னா ஆயாச நிஷ்டகா ரொம்ப களைப்பாகவும் கஷ்டமாகவும் நிஷ்டகான இருக்கும் இப்ப முனிவர் நிஷ்டையில் இருக்காருமா நிஷ்டைன்னா அசையாமல் இருக்கிறதுக்கு பேர் நிஷ்டை இருத்தல் அப்போ மூச்சு விடுறதுக்கு ஏன் கஷ்டமாகும் அப்படின்னா மயூரகவி பாருங்க எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்னு இப்போ நாம மூச்சு விட்டுகிட்டு இருக்கிறோம் இல்லையா நமக்கு அதனுடைய கஷ்டம் தெரியல ஆனால் சினிமா தியேட்டரில் போய் அடப்பட்டு எட்டு மணி நேரம் இருந்து பாருங்க கொஞ்ச நேரம் கழித்து காற்று உள்ளே போய்கிட்டு தான் வரும் ஆனால் தலை என்னமோ செய்யும் உடம்பெல்லாம் ஜுரம்பு இருக்கிற மாதிரி இருக்கும் காரணம் என்னடா ஆயிரம் பய ஆயிரத்தி ஐநூறு பயில அடைச்சி போட்டு எல்லாம் உங்கள் காற்றை நீங்களே சுவாசியுங்கள் அப்படின்னு சொல்லி செல்ஃப் சப்போர்ட்டிங்காக இருங்கன்னு சொன்னால் அவன் மேம் கார்பன் டை ஆக்சைடே சுவாசம் பண்ணி எப்படா வெளியே போகணும் ஆயிடுவான் அது மாதிரி சூரியன் உதிச்சாதான் தாவரங்கள் செயல்படும் தாவரங்கள் செயல்பட்டாதான் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியே மனிதன் என்ன பண்ணுறான் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே தாவரங்கள் என்ன பண்ணுது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விடுது இவனுக்கு வேண்டாதது அதுக்கு வேணும் அதுக்கு வேண்டியது வேண்டாதது இதுக்கு வேணும் இப்போ குப்பை தொட்டியில் நம்ம தூக்கி போடுறதெல்லாம் நாய்க்கு வேணும் பூனைக்கு வேணும் பிச்சைக்காரனுக்கு வேணும் காக்காய்க்கு வேணும் மாட்டுக்கு வேணும் இப்படி அவங்களுக்கு எல்லாம் தேவையா இருக்கிறதுனாலதான் நம்ம கழிவு பொருள்களுக்கு ஒரு தத்துவெளி ஏற்படுது அப்படி இல்லாம நமக்கு வேண்டாதது நாய்க்கும் வேண்டாம் நமக்கு வேண்டாதது பூனைக்கும் வேண்டாம் நமக்கு வேண்டாதது மாட்டுக்கும் வேணாம்னு சொன்னா இந்த எச்சிலையே பெரிய ப்ராப்ளம் ஆயிடுங்க இப்ப கல்யாண விருது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆயிரம் எச்சியலை கொண்டாந்து வெளியே போறான் மறுநாள் ஒரு பத்து மாடு வந்து அதை சாப்பிடுறது கிளீனா போயிடுது ரொம்ப குஷியோடு சாப்பிட்டு போயிடுது பால் வேற கொடுத்துருது அது அப்படி இல்லாம மனிதனுக்கு வேண்டாத எச்சேலை எங்களுக்கு மட்டும் வேண்டுமா அப்படின்னு அவங்க ரோஷத்தோட ஒரு சங்கம் அமைச்சு இனிமே வந்து எச்சேலை திண்ணாத மாடுகள் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் ஆரம்பிச்சு ஏ யாரும் எச்சியலை திங்காதீங்கப்பா அப்படின்னா நம்ம கதை என்ன ஆகுறது குப்பையா சேர்ந்து போயிடுமே அதான் சொல்ற சுவாசத்திலே மனிதர்களுக்கு வேண்டிய வாயுவும் மனிதர்களுக்கு வேண்டாத வாயுவும் இருக்கிறது தாவரங்களுக்கு வேண்டிய வாயுவும் தாவரங்களுக்கு வேண்டாத வாயுவும் இருக்கிறது இதெல்லாம் எப்படா நடக்கும்னா சூரியன் வந்தாதான் நடக்கும் சூரியன் இல்லையா எல்லாரும் செத்து போக வேண்டியதுதான் சுவாசமே கஷ்டம் நிஸ்வாச ஆயாச நிஷ்டகா சுவாசித்தல் என்பது மிகவும் ஆயாசமாக கஷ்டமாக நிஷ்டகா இருக்கும் அடுத்த கஷ்டம் அதுக்கு அடுத்த கஷ்டம் என்ன சொல்றார் பரம பரம பரவசா அதாவது தன்னிலை எழுந்திருத்தல் ஸ்வயம் வசம் ஸ்வயம் வசத்துக்கு இருக்கிறது நம்ம நாமே வசப்படுத்தி வச்சிருக்கிறது ஸ்வயம் பரவசானா தன்னிலை இல்லாமல் பிறருடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டுருது இப்போ என் உடம்பு நான் சொன்னபடியெல்லாம் கேக்குது உட்காருன்னா உட்காருது கையாட்டுனா ஆட்டுது பேசுனா பேசுது வாயை மூடுன்னா மூடுது இப்போ என்னுடைய ஹெட் ஆஃபீஸ் ரிப்பேர் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க போச்சு அப்ப என்னாகும் நான் உட்கார நினைச்சா உட்கார முடியாது நடக்க நினைச்சா நடக்க முடியாது எந்த காரியத்தையும் நான் என்னுடைய வசத்தில் வைத்திருக்க முடியாது அது பரவசம் ஆகிவிடும் பரா இன்னொரு பேர் அர்த்தம் பரவசம்னா தன்னிலை இழந்து இருத்தல் இது இந்த காலத்துல எழுத்தாளர்கள்லாம் வேற மாதிரி யூஸ் பண்றான் அது அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினால் என்னமோ ஆயி போச்சு அவர்கள் பரவசம் அடைந்தார்கள் அப்படின்னா அது எனக்கு பரவசம் அடைந்தார்கள்னா இவள் தன்னை மறந்தாள் அவளும் தன்னை மறந்தான் ரெண்டு பேரும் லூஸ் மாதிரி ஆயிவிட்டார்கள் அதான் பரவசம் அடைது தன் வசம் எழுந்து போறது இதை தான் அர்த்தத்துல இப்ப யூஸ் பண்றாங்க இன்னும் சில பேர் சங்கீத கச்சேரியை பாராட்டுற போது பாகவதர்கிட்ட போய் அட்டானாவ எடுத்து சர் போட்டிங்கே பரவசம் ஆயிட்டேன் சங்கீதத்துக்கு வசப்பட்டு அர்த்தம் என்னையே கழட்டி விட்டீங்க எனக்கு செல்ஃப் கண்ட்ரோலே இல்லாம போச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆகுது அதனால அது கொஞ்சம் பார்த்து பேசணும் இங்கே பரவசம் ஆகிவிடுவீர்கள் உங்கள் மெய் மெய்வசம் இழந்து தன்வசம் இழந்து கண்ட்ரோல் இல்லாம போயிடும் நெப்போலியன் இத்தாலி மேல படையெடுத்தான் மூணு லட்சம் வீரர்களை கொண்டு போனா இத்தாலி சின்ன நாடு அப்ப இந்த மூணு லட்சம் படை வீரர்களுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் இத்தாலி வந்து வீழ்ந்தது ஆனா இந்த நெப்போலியனுடைய அறிவுக்கு தெரியாமல் நெப்போலியனுடைய படை வீரர்கள் என்ன பண்ணாங்க வீடுகளுக்குள் புகுந்து கொள்ளையடித்தார்கள் பெண்களை கற்பழித்தார்கள் இதெல்லாம் நெப்போலியனுக்கு தெரியாது பிறகு தெரிய வந்த போது சேச்ச நாங்க படையெடுக்க வந்தோமா கொள்ளையடிக்க வந்தோமா என்று சொல்லி அந்த வீரர்களை கூப்பிட்டு நீங்க எந்தெந்த வீட்டுல என்னென்ன எடுத்தீங்களோ அதான் திருப்பி கொண்டு கொடுத்துருங்க கற்பளித்த வீரர்கள் எல்லாம் என்னென்ன பொண்ணை கற்பழிச்சிங்களோ அவங்க கால் விழுந்து மன்னிப்பு சொல்லி வயமுறுத்தி மன்னிப்பு கேட்க வச்சான் அதுக்கப்புறம் வந்து எந்த நாட்டுல படையெடுத்தாலும் இது நடக்கப்படாது நீங்க எல்லாம் என் வசம் இருக்க வேண்டும் பரவசம் உங்க வசத்துல இருக்கப்படாது என்று சொல்லி மனதை அடக்கி ஆளுங்கள் என்று அவன் உத்தரவு போட்டான் அதே மாதிரி சத்திரபதி சிவாஜி என்ன பண்ணான் தன் படை வீரர்களுக்கு உத்தரவு போட்டான் எந்த காரணத்தை முன்னிட்டு என்னுடைய வீரர்கள் எதிரி நாட்டு பெண்களை கெடுக்க கூடாது அவங்க முகலாய பெண்களா இருந்தாலும் சரிதான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் அப்போ பரவசப்பட்டு தன்வசம் இழந்து போகிற நிலைமையில தான் ஒழுங்கினங்கள் ஏற்படுகின்றன இங்கே பரவசமாகி விடுவீர்கள் உங்க புத்தி உங்க சொன்ன பேச்சு கேட்காது உங்க மனசு உங்க சொன்ன பேச்சு கேட்காது உங்க குடும்பம் உங்க சொன்ன பேச்சு கேட்காது சமுதாயமே சீரழிந்து போகுங்கிறேன் ஜாயத்தையே ஜாயத்தேன்னா ஏற்படுகிறது பகவத்கீதையில சொல்றாங்க கிருஷ்ணன் அர்ஜுன்கிட்ட இதனால வந்து அது ஏற்படும் அதனால இது ஏற்படும் அர்ஜுனன் சொல்றாங்க ஜாதி கலப்பு ஏற்படும் அது ஏற்படும் இது ஏற்படும் ஜாதத்தை என்ன உற்பத்தி ஆகிறது ஏற்படுகிறது ஏன்னா இவ்வளவும் ஏற்படுதுங்கிறார் இப்ப நான் இதுவரைக்கும் சொன்ன தீமைகள் எல்லாம் ஏற்படும் இந்த ஜாதக புஸ்தகங்கள்ல வர ஸ்லோகத்துல இது அடிக்கடி வரும் இந்த கிரகம் அந்த கிரகத்தை பார்த்தா இது ஏற்படும் ஒரு ஒரு டிப் பாருங்க சுக்கரனோட சுபகிரகங்கள் சேர்ந்தாலோ பார்த்தாலோ சாஸ்திரிய சங்கீதத்தில் நாட்டம் வருமா தான் சங்கீதத்துக்குரியவன் சுக்கரனோட புதன் வியாழன் மாதிரி சுபகிரகங்கள் பார்த்தாலோ சேர்ந்தாலோ அவன் சாஸ்திரிய சங்கீதத்துல பக்தி பாடல இன்ட்ரெஸ்ட் இருப்பானு அப்படி இல்லாம இந்த ராகு கேது மாதிரி பாவ கிரகங்கள் சம்பந்தப்பட்டுட்டா இப்ப சினிமாவில் வரது பார்த்தீங்களா பாட்டு டப்பக்கு இந்த மாதிரி பா இந்த மாதிரி பாட்டுலதான் அவனுக்கு வந்து நாட்டம் வரும் ரெட்டை உள்ள பாடல்கள் டப்பாங்குத்து பாடல்கள் டப்பாங்குத்தை விட மோசமான ஒரு குத்து குத்து நான்ப்பேன் ரொம்ப கானா குத்தான் அதுக்கு பேரு அப்படி பயங்கரமான குத்து பாடல்கள்ல ஒரு நாட்டம் ஏற்படும் அதை பாட்டு எழுதுகிறனுடைய ஜாதகத்தில்லாம் அப்படிதான் இருக்கும் அப்படின்றாங்க என்ன கேட்டால் இன்னைக்கு இசையமை பாடல்கள் அத்தனை பேர் ஜாதகத்திலையுமே சுக்கரன் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு சகல பாவ கிரகங்களும் சுக்கரன் தான் போய் பார்க்குறது போல் அதனால சினிமா சீரழிஞ்சு போச்சு ரொம்ப மோசமாகி போச்சு நாமக்கல்ல நான் ஒரு சொற்பொழிவின் போது சொன்ன ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்திருந்தார் குரு மூவிஸ் அப்படின்றது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஓனர் வந்திருந்தார் அவர் சினிமாக்காரர்னு தான் எனக்கு லேசாக ஓரளவு அரிச்ச பரிச்சயம் இந்த தற்கால சினிமா போட்டு கண்டுபிடி வஞ்சு விட்டேன் ஏன்னா சினிமா கதாநாயகி மூஞ்சியில் பார்த்தா செய்கலை கதாநாயகி மூஞ்சியில் பார்த்தா நான் செய்யிக்கலை ஆம்பளைக்கெல்லாம் ஃபுல்லாக போட்டு விட்றான் பொம்பளை எல்லாம் அவுத்து விட்டுறானுங்க அடுத்தாப்புறம் இந்த கதாநாயகலாம் இங்கே ஆடுற ஆட்டம் பாடுற பாட்டம் அந்த காலத்தில் குறவன் கூட ஆடமாட்டான் அந்த மாதிரி ஆட்டம் ஆடி இந்த மாதிரி பாட்டம் பாடி கலைத்துறை காளித்துறை ஆகிவிட்டது காவலித்துறை ஆகிவிட்டது அப்படின்னு கண்டுபிடி யோசிவிட்டேன் அது ஒரு பக்கம் ரெக்கார்டாகிகிட்டு இருக்கு டேப்பில் நேரம் மறுபடியும் அங்கே ரீபிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறாங்க இவர் திரைப்படத்தை சேர்ந்தவருங்க இவர் குரு மூவிஸ்ன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் தெரியுறாரு அப்படின்னு ஐயோ இவர் சினிமாவை வந்துட்டேன்னே எங்களுக்கு வருத்தம் வாங்க அவர் சொன்னார் நான் தொழிலுக்காக நான் இவரை செய்கிறேனே தவிர நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் உண்மைதாங்க என் அந்தராத்மா என்ன சொல்லுதோ என்ன நினைக்குதோ அதை தான் நீங்கள் சொன்னீங்க அதை பற்றி எனக்கு வருத்தமே கிடையாது நீங்கள் சொன்னது உண்மைதான் அப்படின்ட்டு போயிட்டார் சினிமாக்காரையும் சொல்லிட்டு போயிட்டார் கே கோபாலகிருஷ்ணன் ஒரு டைரக்டருங்க பிரபலமான டைரக்டர் அந்த காலத்தில் நல்ல குடும்ப படங்கள்லாம் எடுப்பார் அவர் சமீபத்தில் ஒரு பத்திரிகைகளை பேட்டி கொடுத்துருக்காரு பல கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டே வர்றார் நீங்கள் மறக்க முடியாத அனுபவம் என்ன இந்த நடிகரோடு உங்களுக்கு ஏற்பட்ட மேசிலிருப்பான அனுபவம் என்னென்னு கேட்டு அவர் பதில் சொல்லிட்டு வர்றார் கடைசியில் தற்கால சினிமாவை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அந்த கால சினிமா ஜாம்பவான் என்ற முறையிலே தாங்கள் தற்கால சினிமாவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்னா அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா நான் சினிமா பார்க்குறதை நிறுத்திட்டேன் கடந்த இருபது வருஷம் முப்பது வருஷமா சினிமா பாக்குறதை நிறுத்திட்டேன் யாரு சொல்றா சினிமாதாரர் சொல்றாரு நீங்களும் நானும் இல்லை சினிமாக்காரர் சொல்றாரு சினிமாவே நான் பாக்குறது இல்லைங்க அப்படின்னு அவ்வளவு மோசமா போச்சு இப்போ அதுக்குதான் சொல்றாரு சுக்ரா சுக்கராச்சாரியாருடைய பொசிஷன் அந்த ஜாதகத்துல பாவகிரகங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கும் போல் இருக்கு அப்படின்னு அது மாதிரி இங்கே ஜாயத்தை உற்பத்தி ஆகிறது என்ன இந்த விளைவுகள் எல்லாம் ஏற்படுதான் ஜீவலோக்கா ஜீவலோகானா உயிர்கள் வாழக்கூடிய இந்த உலகம் இந்த நான் மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகம் இருக்க இந்த உலகமானது இவ்வளவு பாடுகளும் படும் இவ்வளவு விளைவுகளும் அனுபவிக்கும் சொல்றேன் சோகேன சோகேன என்றால் சோகத்தினாலே சோகம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லைங்களா சோக படம் சோக பாட்டுன்னு சொல்கிறோம்ல அதே வார்த்தை தான் அதாவது சோகம் என்ற வட சொல் தான் தமிழ்ல சோகம் என்று யூஸ் பண்ணப்படுது பல சொற்கள் சம்ஸ்கிருதம் உலகத்துக்கெல்லாம் கடன் கொடுத்துட்டு அதை அட்ரெஸ் இல்லாமல் உட்காந்து கிடக்குப்ப இந்த நேவின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க இல்லையா கடல் படைகே நேவிகேஷன் அப்படின்னா கடலில் கப்பலுக்கு போகிறதுக்கு நேவிகேஷன் சொல்கிறான் இது சம்ஸ்கிருத்திலேருந்து வந்த வார்த்தை நாவ நாவன்னா கப்பல்னு அர்த்தம் இந்த நாவங்கிற வார்த்தையிலிருந்து நவ்காஸ் என்றால் கடல்ல போகிறதுன்னு அர்த்தம் இதுக்கு நேவிகேஷன் அப்படிங்கிறான் நேவிங்கிற வார்த்தை அப்படிதான் வந்தது இன்னும் சொல்ல ஆயிரக்கணக்கான வார்த்தை இங்கிலீஷுக்கு சம்ஸ்கிருத்திலேருந்தான் வந்தது சொன்னால் யார் ஒத்துக்கிறார் அது மாதிரி இந்த சோகம் என்ற சொல் வடசொல் அப்படி திரிந்து வந்திருக்கிறது சோக என சோகத்தினாலே இவ்வளவும் நடக்கும் அதுக்கப்புறம் நான் அர்த்தம் சொல்லிட்டேன் ஏற்கனவே அந்நிய லோக்கான உதய கிருத்திகதையை மற்ற உலகங்களுக்கு உதித்து ஒளி கொடுப்பதற்கென்று இது போய்விட்டால் எத்தனை எத்திரி இது முதல்ல வந்து சேரும் அதாவது இந்த சூரியனானவன் வழக்கமாக செய்யற வேலையை செய்யாமல் வேற உலகங்களுக்கு போய்விட்டால் அப்ப என்ன ஆகும்னா சோ அர்க்கஹா அந்த அர்க்கன் அர்க்கன்னா சூரியன் இப்பவும் தமிழ்ல அருக்கன் அப்படின்னு கூட யூஸ் பண்றாங்க ஸோ இந்த சூரியனை பத்தி இந்த சூரிய சித்தாந்தம் இன்னும் பல நூல் பட்டாசாரியோடு திறந்தார் அவர் வந்து ஐந்தாவது நூற்றாண்டுல ஒரு கணக்கு போட்டு கண்டுபிடிச்சாருங்க இன்னைக்கு என்னமோ சொல்றாங்க மேல்நாட்டு விஞ்ஞானிகள்லாம் நாங்க தான் கண்டுபிடிச்சிட்டோம் கலியில தான் கண்டுபிடிச்சிட்டாருங்க ஐந்தாவது நூற்றாண்டுலே சூரியனை பூமி ஒரு முறை சுற்றுவதற்கு ஒரு சுற்றுவதற்கு இந்த வருஷ கணக்கு சொல்றோம் இல்லைங்களா அதுக்கு எவ்வளவு ஆகுதுன்னா ஒரு கணக்கு போட்டு கொடுத்துருக்காரு பாருங்க பின்னும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு எட்டு ஏழு அஞ்சு எட்டு நாலு நாள்கள் ஆகின்றன இந்த கால் கால் ரங்களுக்கு வேண்டாம் கரெக்ட் டெசிமல் எங்களுக்கு வேணும் அப்படின்னா பட்டாச்சாரியார் வந்து ஐந்தாவது நூற்றாண்டுல இப்படி கணக்கு போட்டு கொடுத்திருக்காரு அவர் கையில டெலஸ்கோப் கிடையாது இந்த காலத்துல ஈஜிமரிஸ் கிடையாது எல்லா ஞான திருஷ்டியிலையும் இந்த அஸ்ட்ரானாமிக்கல் கால்குலேஷன்ஸ் அவங்க கண்டுபிடிச்ச முறைப்படி போட்ட கணக்கு தான் அது அதனால இந்த ஆதிசேஷன் பூமியை தாங்கிக்கிட்டு இருக்கிறான் ராகு சூரியனை முழுங்குது கேது சூரியனை முழுங்குதுன்னு சொல்றதெல்லாம் மூட இந்தியர்கள் தெரியாம சொன்னாங்க அப்படின்னு சொல்ற கருத்து ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது அவங்களுக்கும் அஸ்ட்ரானமி தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கும் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சிருக்குது இன்னைக்கு ராக்கெட் விடுறவனை விட அன்னைக்கு ரொம்ப அக்யூரேட்டா அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க இவங்க சொல்றது அமானுஷமான சில விஷயங்கள் ஊன கண்ணால பார்த்து புரிந்து கொள்ள முடியாத சில விஷயங்களை தான் அவர்கள் சொன்னார்கள் அர்க்கஹா அந்த சூரியன் அர்க்கன் என்று தமிழை இப்போ பயன்படுத்துவதுண்டு கோணார்க் அப்படின்னு ஒரு வார்த்தைகள் கோணார்க்னு ஒரு ஊர் இருக்குதுங்க வடக்க சூரியனுக்கு கோவில் இருக்கக்கூடியவர்களும் கோணார்க் அர்க்கன சூரியன் அர்த்தம் விக்ரமாதித்யனுக்கு விக்ரமார்க்கன் ஒரு பேர் உண்டு விக்ரம பிளஸ் ஆதித்யன் விக்ரமாதித்யன் விக்ரம பிளஸ் அர்கன் விக்ரமார்கன் ரெண்டுமே சரிதான் இப்படியும் வரும் அப்படியும் வரும் அவதாத் வக அவதாத் காப்பாற்றட்டும் காப்பாற்றட்டும் என்று சொன்னால் இந்த வியாசராஜர் ஒருத்தர் இருக்கார் இந்த ராகவேந்திரோடைய பூர்வ அவதாரங்கள்ல ஒண்ணுன்னு சொல்லுவாங்க வியாசராஜர் இந்த வியாசராஜர் மட்டும் இந்தியாவில் ஏகப்பட்ட அனுமார் கோவில் பிரதிஷ்ட பண்ணியிருக்காரு தெரியுமா அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க முகலாயர்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருந்தது அதனால இந்த முகலாயருடைய ஆதிக்கம் இந்து மதத்தை ஒன்னும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இந்தியாவின் பல்வேறு இடங்கள்ல அவர் வந்து ஆஞ்சநேயர் கோயில ஸ்தாபகம் பண்ண அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா முகலாயர்கள் தமக்குள்ளே சண்டை போட்டு கொண்டார்கள் அவங்களால ஒரு அளவுக்கு மேலே தன் பரப்ப முடியவில்லை யோசனை பண்ணி பாருங்க இப்ப இரண்டாயிரத்தி ஆகுது இல்ல முகலாயர்கள் ஆயிரம் வருஷம் இந்த நாட்டு ஆண்டாங்கல்ல இன்னைக்கு முகலாயருடைய எண்ணிக்கை என்ன இந்தியாவில பத்து பன்னெண்டு தான் அதுக்கு மேல முடியலையே காரணம் என்னன்னா இந்த ஆஞ்சநேயருடைய மகிமை முகலாயருடைய கூட்டத்தை ஒடுக்கியது ராமானுஜனும் ஸ்ரீரங்கத்துல முகலாயருடைய படையெடுப்பை தடுக்கிறதுக்கு ஆஞ்சநேயரை தான் அந்த ஜெயசம்பது அடியில நுழைவாசல்ல சக்கரதவர சன்னதிக்கு பக்கத்துல பிரதிஷ்டி சரித்திரத்துல படிக்கிறோம் அப்படி ஒரு ஆஞ்சநேயர் யாருடா அப்படின்னா ஈரோட்டுல தாராபுரம்னு ஒரு ஊரு இந்த ஊருக்கு வரா கோயிலுக்கு அவங்களுக்கு ஒரு குறிப்பு ஈரோட்டில தாராபுரம் என்ற ஊரிலே காடு ஆஞ்சநேயர் கோயில் ஒரு கோயில் இருக்குது அவருக்கு ஏன் காடு ஆஞ்சநேயர் கோயில்னு பேர் வந்ததுன்னா அந்த கோவில் வியாசராஜர் பிரதிஷ்டை பண்ணின போது சுத்திலும் காடு இருந்தது எக்கச்சக்கமா காடுகள் இருந்தது ஆனால் அவருக்கு காடு ஆஞ்சநேயர்னு பேராச்சு இப்போ காடெல்லாம் கிடையாது இப்போ சுற்றிலும் வீடாகி போச்சு இந்த ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அதுக்குன்னு மாதவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் அர்ச்சகராக இருக்கிறாங்க அப்போ ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஒரு வெள்ளக்கார கலெக்டர் டீலன் துறைனு பேர் அவருக்கு ராஜபிளவைன்னு ஒரு வியாதி வந்தது ராஜபுளவைங்கிற வியாதி யாருக்கு வரும் அப்படின்னா ஓவரா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு உழைப்பும் பண்ணாமல் அப்படியே உட்காந்துருக்கிறாங்கல்ல சுகம் அனுபவிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு முதுகில் வந்து பித்த வெடிப்பு மாதிரி ஒரு கிராக்கு வரும் அந்த கிராக்கு என்ன பண்ணுவோம்னா நடுநாடியை பாதிக்கும் உயிர் போயிடும் அதனால உடலுழைப்பு பண்ணாமல் வெறும் சாப்பாடாக சாப்பிட்டுட்டு ராஜபுழவே வந்துடும் சொல்லி அந்த காலத்தில் பயமுறுத்துவாங்க இந்த டீலன் துறை அப்படி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தான் பட்டு மத்தியில் கிடந்தான் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் ஓவர் ஹீட்டிங் மிக சுகபோகம் அவனுக்கு ராஜபுளவே வந்துருச்சு என்னென்னமோ வைத்தியம் பார்த்தா அலோபதி ஹோமியோபதி ஒரு பத்தியும் அங்கே எடுபடலை அப்போ அவனை சேர்ந்த இந்திய அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க இந்த காடு ஆஞ்சநேருக்கு வேண்டிக்குங்க உங்களுக்கு ராஜப்பிழவை சரியாக போகும் அப்படின்னா இவன் வேதனை பொறுக்காமல் அந்த காடு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் மங்கி காட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ இந்த மாதிரி என் முதுகில் வந்து ராஜப்பிழவை இது சரியாக போனால் அப்போ கர்ப்பகிரகம் இல்லாமல் இருந்தது வெறும் பிரதிஷ்டை அவனுக்கு அழகாக ஒரு கர்ப்பகிரகம் கட்டிடுறேன் என் சொந்த காசில் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்ட்டு வந்துட்டான் அன்னைக்கு ராத்திரி கனவில் ஆஞ்சநேயர் தோன்றி அந்த ராஜபுளவைய நோயை குணப்படுத்தின மறுநாள் எந்திரிச்சு பார்த்தா டிசீஸ் இல்லை அவனுக்கு ஒரே சந்தோஷம் அவன் சொந்த செலவில் கர்ப்பகிரகம் கட்டினா அந்த விமானம் மேலே வைக்க போகிறபோது கனவுல தோன்றி எனக்கு விமானம் வேண்டாம் தேவையாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தரான் இன்னைக்கு வரைக்கும் அது வந்து விமானம் தேவையாகவே இருக்குது வியாசராஜர் பிரதிஷ்டை சக்தி வாய்ந்த அந்தமாதிரி கோவில்கள்ல அது உடனே சொல்கிறேன் நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு மதுரைக்கு போய் பேசிட்டு வந்தேன் ஒரு அஞ்சு ஞாபகம் இருக்கும் அவனுக்கு அது ஒரு ஆஞ்சநேயர் கோயில்தான் அதுவும் வந்து விசா வியாசராஜருடைய பிரதிஷ்டை தான் வியாசராஜருடைய பிரதிஷ்டைனா மந்திர பிரதிஷ்டை அவ்வளோ தூரம் வந்து அவர் தபத்தினாலே மந்திர சித்தி பெற்று இருந்தேன் அங்கே சாட்சாத்து அனுமார் இருப்பேன் வந்து கேளுங்க சுற்று வட்டாரத்தில் அனுமார் கோவில் வியாசராஜர் பிரதிஷ்டை கோயில் உண்டா அப்படின்னு கேளு வியாசராஜர் பிரதிஷ்டை கோயில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி என்னடானா அந்த அனுமருடைய வால் இருக்குல்ல அது அப்படியே இப்படி சுற்றி வரும் நுனியில மணி இருக்கும் அவருடைய பிரதிஷ்டை வைக்கிற விபரம் அப்படி இருக்கும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இங்கே அனுமதி இருக்கிறார் இது வியசராஜர் பிரதிஷ்டை இல்லை இவர் பார்த்தீங்கன்னா நேரம் நின்றுட்டு இருக்காரு வால் நமக்கு அந்த மாதிரி இல்லை இந்த வாலின் அமைப்பை வச்சு நீங்கள் வியசராஜர் பிரதிஷ்டன்னு கண்டுபிடிச்சிடலாம் அந்த வியசராஜர் பிரதிஷ்டையில் ஆஞ்சநேயருடைய பிரசன்னம் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால இந்த சூரியன் யாருடைய பிரதிஷ்டையும் இல்லாமல் விண்வெளியிலே அவன் நமக்கு கருணை செய்வதற்கு பரிபூர்ண மகிமையோடு காத்திருக்கிறான் அவன் உங்களை காக்கட்டும் இவ்வளவும் பயமுறுத்தின சூரியன் இல்லாட்டி இதாயிடும் அதாயிடும் இதாயிடும்னு ஆனா எதுக்குடான நீங்க அப்படியெல்லாம் அலட்சியமா இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் பையனை பார்த்து வாஜியாரை சொல்லுவார்டே ஒழுங்கா நீ படிச்சு பாஸ் பண்ணலனா மாடுதான்டா மேய்க்க வேண்டி வரும் பாத்துக்க அப்படின்னு அந்த மாதிரி இல்லைனா இவ்வளவு ஆயிரும்டா அப்படிப்பட்ட சூரியன் உங்களுக்கு இருக்கிறான் இஸ் அவைலபிள் டு யூ அத வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றார் இன்னொரு தடவை படிச்சு பாருங்க லோட்டல் லோஸ்டா விசேஷ நிஸ் சகி பூத தேகா சந்தேகி பிராணி தவ்யே சபதி தசதிஷகா பிரேக் கிருதிக்வகா இன்றைய உபயதாரர்களான விவேசாலிபதிய திருமதி லட்சுமிபாய் அம்மாரர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி குறிப்படை பெறுகிறேன் நாளைக்கு இங்கே சக்கர தாழ்வார் சகசிராம இருக்கு வெள்ளிக்கிழமை ஸ்லோகம் சனிக்கிழமையான லட்சுமி சகசுரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய்க்கிழமை நாம் அடைக்கலை பத்து என்று தேசிய ப பிரபஞ்சத்திலே ஒரு பகுதி தொடங்க இருக்கிறோம் பத்தே சரணாகதி தத்துவத்தை விளக்கக்கூடியது வந்து கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த புதன்கிழமை இங்கே வந்து சூரிய சிவத்துக்காக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்